சுங்கேரி சுவாமிகள் அனுகிரகம் ஒண்ணு சுவாமிகள் மூர்கணிக்கரையில் என் வீட்டில் ரெண்டு நாள் தங்கி பூஜை செய்து அனுகிரகம் அனுபவம் இந்த சமயம் நடந்தது இருபது வருஷம் நடந்து இருபது வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னில் என்று நினைக்கிறேன் நான் ரயில்வே இன்ஜினியராக ரிட்டையர்மெண்ட் பெற்று கோயம்புத்தூர் செட்டில் இருந்த சமயம் வீம்பில் அதாவது மூர்கணிக்கரா திருஷூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் இந்த சம்பவம் நடந்தது எங்கள் பூர்வீகம் மூர்க்கணிக்கிறாய் அங்கே எங்களுக்கு ஒரு வீடும் 75 சென்று நிலமும் இருந்தது அதை என் அம்மா திடீரென்று இறந்து போனதினால் அந்த சொத்துக்களை பராமரிக்க முடியாமல் விற்க வேண்டி வந்தது பிறகு நிலைமை ரொம்பவும் முன்னேறி வந்து என் ரெண்டு மகன்களும் நன்றாக படித்து யுஎஸ்சில் வேலை செய்து வந்ததினால் என் இளைமகன் சீனிவாசன் வீம்பில் மூர்கணிக்கரையில் சிவன் கோவிலிருந்து நூறு அடிக்குள் ஒரு வீடு பதினாலென்று நிலத்தோட வாங்கி ம பதினாலு சென்ட் நிலத்தோட வாங்கிவிட்டான் அந்த வீட்டை நாங்கள் வருஷத்தில் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பிராவசியம் போய் அங்கே நாலு நாள் சுவஸ்தமாக இருந்து சமச்சு சாப்பிட்டு கோவிலில் போய் ஆனந்தமாய் இருந்து வந்தோம் இந்த வீடு கோவிலிருந்து நூறு அடி தள்ளி இருக்கும் எங்கள் வீட்டில் பின்புறம் கேரளா பிராமின் அசோசியேஷன் சமூகமிடம் உள்ளது இந்த இடம் வீம்பில் பிராமணர்கள் எல்லோரும் சொந்தமான இடம் பிராமணர்களுக்கு எல்லோருக்கும் சொந்தமான இடம் ஆறு சுமார் ஒரு ஏக்கர் இடம் உண்டு இந்த இடத்தை நாங்கள் கேரள பிராமின்ஸ் அசோசியேஷனுக்கு எழுதி கொடுத்ததின் அங்கே ஒரு சமூகம் பெரிய அளவில் கட்டப்பட்டது அங்குதான் நாங்கள் எல்லா வருஷமும் நடத்துற சாஸ்திரா பிரீதி உற்சவம் நடக்கிறது இந்த இடத்தில் நூறு ரூம்கள் சகல வசதியோடு மேலும் ஒரு கிச்சன் நூறு பேர் சாப்பிடும்படியான ஒரு டைனிங் ஹால் எல்லாம் இருக்கிறது அந்த இடத்தில் ஆசிரிய பவன் என்று அந்த இடத்திற்கு ஆசிரிய பவன் என்று பேர் வைத்து அங்கு அனாதைகளாக உள்ள பிராமின்ஸ் லேடிஸ் அறுபது வயசுக்கு மேல் உள்ளவர்களை சண் இருக்க கூடாது பிடோசு லேடிஸை சகல வசதியோடு ஃப்ரீயாக தாமசிக்க இடம் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து மெடிக்கல் வசதியோடு இருக்க கேரளா பிராமின்ஸ் அசோசியேஷன் ஏற்பாடு செய்திருந்தது செய்து இந்த கெட்டிடங்களை இனாகுரேட்டு செய்ய சிங்கேரி சுவாமிகள் வரவழைக்கப்பட்டார் ஒரு நல்ல நாளில் மாலை நாலு மணிக்கு சுவாமிகள் வந்து சேர்ந்தார் கூட எல்லா பரிவாரங்களும் வந்தார்கள் அந்த கெட்டிடத்தில் ஒரு பெரிய ரூம் ஏசி வசதியோட சுவாமிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது சுவாமிகள் வந்து அஞ்சு மணி முதல் எட்டு மணி வரை சொற்படிவு அருள் மழை பொரிந்து பூஜை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கி பிறகு சுமார் பத்து மணிக்கு ரூமுக்கு போனார் பத்து நிமிஷம் கழிஞ்சு சுவாமிகள் தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டு நான் அந்த ரூமில் தங்க விரும்பவில்லை வேறு இடம் ஏற்பாடு செய்யும்படி கூறினார் ராத்திரி பத்து மணிக்கு இது நடந்தது இந்த புது கட்டிடம் என் வீட்டு பின்புறத்தில் இருந்தது ஒரு காம்பவுண்ட் வால் தான் இந்த இடத்திற்கும் இந்த மண்டபத்திற்கு என் இடத்திற்கும் இந்த மண்டபத்திற்கும் இடையில் உள்ளது மண்டபத்தில் பக்கம் என் புது வீடு தான் உள்ளது மேனேஜர் என்னிடம் வந்து உங்கள் வீட்டில் சுவாமிகள் தங்க வசதிப்படிமா என்று கேட்டார் இதை கேட்ட நான் எப்படி சந்தோஷப்படுவேன் என்று சொல்ல வேண்டுமா நான் நேராக உயிரோட சொர்க்கம் போனது போல் இருந்தது நான் அவர் உட உடலே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இடத்தை காண்பித்தேன் இதில் சொல்ல வேண்டியது என்னென்றால் நான் 2 நாள் முன்னால் தான் என் வீட்டுக்கு நிறைய சமையல் பாத்திரங்கள் புதிதாக வாங்கி வச்சிருந்தேன் 3 பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் கிச்சன் ரெண்டு ஹால் ரெண்டு வராந்தா எல்லாம் உண்டு இன்னும் ஒரு விஷயம் என்னதுன்னா எந்த ரூமிலும் ஏசி கிடையாது மேனேஜர் எல்லாத்தையும் நன்றாக பார்த்து சுவாமிகள் இந்த வீட்டில் வருவதற்கு எல்லா தகுதியும் இருக்கு இங்குதான் இங்குதான் ரெண்டு நாள் தங்க போறதாக சொன்னார் இந்த விவரம் சுவாமிகளிடம் தெரிவித்து சுவாமிகள் என் வீட்டில் வருவதற்கு முழு சம்மதம் சொல்லிவிட்டார் நான் இந்த உலகத்திலேயே இல்லை சுவாமிகள் என் வீட்டுக்கு வருவது என்று தீர்மானமாகி விட்டது. நான் உடனே என் வீட்டுக்கு போய் சுவாமி வழக்கி ஏற்றி வைத்து சுவாமிகளை வரவேற்க பூர்ண கும்பம் தயார் பண்ணி ஆலத்தி எடுக்க ஏற்பாடு செய்தேன் ரூமில் இருந்த கட்டிலை மாற்றி போட்டு சுத்தம் பண்ணி சுமார் இரவு பதினோரு மணிக்கு சுவாமிகள் என் வீட்டில் விஜயம் செய்து தங்கினார் நான் மண்டபத்திலேயே தங்கினேன் சுவாமிகள் அன்று இரவு மறுநாள் பகல் பொழுது இரவு எட்டு மணி வரையும் என் வீட்டின் தான் தங்கினார் இடையில் பல நிகழ்ச்சிகள் மண்டபத்தில் நடந்தது அதுக்கு சுவாமிகள் மண்டபத்திற்கு போய் வந்தார் அடுத்த நாள் இரவு எட்டு மணி அளவில் அவர் என் வீட்டிலிருந்து காரில் காலடிக்கு கிளம்பினார் போவதற்கு முன் நான் வீட்டில் வெளியில் ஒரு ஓரத்தில் நின்று என் பெயர் சொல்லி அழைத்து நாகேஸ்வரன் இங்கே வாருங்கள் என்று என்னை அழைத்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சுவாமி அருள் உங்களுக்கு முழுவதுமாக உண்டு நீங்கள் காலடிக்கு வந்து பாருங்கள் என்று என் தலையில் கை வைத்து பூர்ண அனுகிரகம் செய்தார்கள் என் வாழ்நில் இத்தனை சந்தோஷமான ஒரு சம்பவம் வேறு இருக்க முடியாது அவர்கள் கிளம்பி போய்விட்டார்கள் பிறகு நான் என் வீட்டில் உள்ளே போய் பார்த்தபோது கிச்சனில் வைத்திருந்த அத்தனை பாத்திரங்களிலும் நிறைய விதவிதமான பொங்கல் பாயசம் லட்டு ஜிலேபி மைசூர்பாக என்று பட்சணங்கள் நிறைய வைத்து போயிருந்தார் மேலும் என்னுடைய சுவாமி பூஜை வைத்திருந்ததற்கு வைத்திருந்த இடத்திற்கு பூஜை பண்ணி நிறைய புஷ்பம் நிறைய போட்டு பூஜை செய்திருப்பதும் பார்க்க முடிந்தது இந்த தெய்வீக அனுபவம் கோடி கோடி பணம் கொடுத்தாலும் கிட்ட முடியாது சுவாமிகள் நம்ம வீட்டில் தரிசனம் கிட்டியது எனக்கு வாழ்நாளில் நான் பெற்ற எல்லா மேலானது இனி எனக்கு இந்த பூமியில் வேறு ஒரு சுகம் தேவையில்லை எல்லாம் குருநாதர் ஆசீர்வாதம் ஆச்சாரிய சுவாமியே நமகா